நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலு முகப்பரு நீங்க எளிய முறை ஒரு துணில ஐஸ் கட்டிய வச்சு நல்ல மூடிட்டு அது வந்து முகப்பருக்கு மேல மசாஜ் பண்ற மாதிரி ஒருத்தி விடணும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு உருளைப்பிழங்கு வந்து சாறு எடுத்து அது கூட லவங்க பட்டை கூடி கலந்து அதை எடுத்து இல்ல முகப்பருக்கு மேல அப்ளை பண்ணி விடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி அப்படி இல்லைன்னா பப்பாளி காய் இருக்கீங்களா அதை அரைச்சு அந்த சாறை எடுத்துக்கூட இந்த முகப்பொருக்கு மேலே போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சு இருபது நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு கிளாத் எடுத்து கிளீன் கிளாத்தில் தொடைச்சி விட்டுனோம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹலோ விதா ஜெல் அதாவது சோத்துக்காய் நம்ம வீட்டு நேச்சுரலாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் அதை கூட புதினா இலைய நசுக்கி சாறு எடுத்து இதையும் வெண்டையும் ஒன்னா கலந்து நல்லா குழைச்சிட்டு இந்த முகத்துல பிம்பிள்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு நைட் அப்ளை பண்ணிடணும் காலையில இருந்து வாட்டர்ல நல்லா கிளீன் பண்ணிடலாம் இந்த இருந்த இடமே தெரியாம மறைஞ்சிடும் அதிக முகப்பூர் இருக்கிறவங்க வீக்லி வைஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்